வணக்கம் நஜினியின் நித்தம் ஒருமுத்து என்று டாக்டர் ஆர் கார்த்திகேயன் அவர்கள் எழுதியுள்ள மோசமானவரா உங்கள் மேலதிகாரி என்ற கற்றையிலிருந்து சில பகுதிகள் சுமூகமாக இல்லாத பணியாளர் மேலதிகாரி உறவு ஒரு சிரமமான தாம்பத்தியம் போலத்தான் பரஸ்பர வெறுப்பும் பழிவாங்குதலும் எதிராளியை மறைத்தும் மறையாமலும் தாக்கும் முயற்சிகளும் பார்க்காத நேரத்திலும் அதிகம் நினைக்கும் உறவாக அது உறுப்பெறும் வேலையை விட்டு விலக இது பெரும்பான்மை காரணமாகவும் வேலையை விட முடியாத சூழ்நிலையில் வேலையில் ஏற்படும் எல்லா சுணக்கங்களுக்கும் காரணமாகவும் அமைகிறது மேலதிகாரியை வெறுத்து வேலையை விடும் சௌகரியம் அனைவருக்கும் வாய்ப்பதில்லை பலருக்கு பொருளாதார நெருக்கடிகளும் குடும்ப சுமைகளும் உண்டு இருக்கும் நிறுவனத்தை விட்டால் தனக்கு இந்த அளவிற்கு நல்ல வேலை கிடைக்காது என்று பலர் மவுனமாக பொறுத்து போகின்றனர் என்ன வேலை செஞ்சாலும் திருப்தி கிடையாது சாதா திட்டு அதுலையும் எல்லாருக்கும் முன்னாலும் நாம பண்றதும் தப்பு என்பார் என்ன பண்றதுன்னு சொல்ல மாட்டார் டார்ச்சர் எப்பவும் எல்லாரையும் வேறுபாக்குறதே வேலை எப்பவும் ஒரே டென்ஷன்லயே இருக்கணும் எப்போ என்னாகுமோ கிளம்பும் நேரம் பார்த்து மீட்டிங் உண்மை என்றால் என்பவர் ஒரு கொடிய மிருக இனத்தைச் சேர்ந்தவரா உண்மையில் நல்ல பாஸ் கெட்ட பாஸ் என்று யாரும் இல்லை நல்ல உறவு கெட்ட உறவு என்று வேண்டுமானால் வகைப்படுத்தலாம் திருமண சிகிச்சைக்கு வருபவர்களிடம் நான் தவறாமல் சொல்வதுண்டு மோசமான கணவன் மோசமான மனைவி என்று யாரும் கிடையாது மோசமான உறவு என்பது மட்டும்தான் நிஜம் தனிப்பட்ட முறையில் இருவரும் நல்ல மனிதர்கள் ஆனால் அவர்களின் கூட்டு ஒரு ஒவ்வாத கூட்டு இதுதான் உண்மை அதே போலத்தான் பணியிடத்திலும் அதிகார குவிப்பு மேலதிகாரியிடம் உள்ளதால் ஒரு பாதுகாப்பற்ற தன்மை இயல்பாகவே பணியாளருக்கு வரும் பரஸ்பர எதிர்பார்ப்புகள் பொய்த்து போகும்பொழுது இருவருக்கும் ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சுகிறது தவிர இது தினசரி வாழ்க்கை அதனால் தினம் ஒருவரோடு மற்றொருவர் பணியாற்ற வேண்டிய கட்டாயம் அது ஒரு உதவியற்ற நிலையை உருவாக்குகிறது தனக்கு கீழே பணியாற்றும் ஆலை மாற்றக்கோரும் உரிமை மேலதிகாரிக்கு உண்டு ஆனால் தன் மேலதிகாரியை மாற்றக்கோரும் உரிமை பணியாளருக்கு கிடையாது அரசு போன்ற அமைப்புகளில் தனக்கு இளையவர் மேலதிகாரியாக இருந்தால் அது பதவி உயர்வை பாதிக்கும் நிச்சயம் தனக்கு பதவி உயர்வு கிடைக்காது எனும்போது பணியாளருக்கு ஒரு அழுப்பு தோன்றுகிறது இருவரில் யார் திறமையாளர் என்று வேறொரு போட்டியும் தொடர்ந்து உள்ளே நடக்கிறது இதுகூட இந்த ஆளுக்கு தெரியலை என்பது போன்ற தொடர்ந்த விமர்சனங்கள் இதனால்தான் சின்ன பொறியை ஊதி பெரிதாக்குபவர்கள் நாம் தேர்ந்தெடுக்கும் நண்பர்களும் அலுவலக தொடர்புகளும் நம்மை கொம்பு சீவியும் எலியாக ஆக்கவும் அவர்கள் தவறுவதில்லை பாசை கேலி பொருளாக்கி நம் சுற்றும் குடும்பம் என எல்லா நேரமும் பேசி வரும் மனிதர்கள் சில கற்பனை சுகங்களில் இலைப்பாறுதல் கொள்ளுகிறார்கள் ஆனால் இந்த கேலி பேச்சு பல சுற்றுகளுக்கு பின் சம்பந்தப்பட்ட நபருக்கே போய் சேர்ந்துவிடும் அபாயம் நடக்கும் அது பழுதுபட்ட உறவை மேலும் சீர்கெடுக்கும் மேலதிகாரியுடன் இணக்கமான உறவு கொண்டோருக்கு அமைப்பில் நல்ல பெயர் இருக்காது காக்கா என பல பட்ட பெயர்கள் இருக்கும் ஆனால் சாதுரியமாக யோசித்து பார்த்தால் அனைவரிடம் நீங்கள் மோசமான பெயர் எடுத்தாலும் உங்கள் வாசிடம் நல்ல பெயர் எடுத்தால் உங்கள் பணி வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் ஆயிரம் பெண்களுக்கு உங்களை பிடித்து என்ன பெயன் மனைவிக்கு பிடிக்கணுமே பாஸ் மிரட்சியில் உள்ளவர்களுக்கு என் பாடப்பாடங்கள் இவை உங்கள் மேலதிகாரியின் பணி எதிர்பார்ப்புகள் என்ன என்று தெளிவாக தெரிந்து கொண்டு அதை தொடர்ந்து நிறைவேற்றுங்கள் உங்கள் பரஸ்பர எதிர்பார்ப்புகள் வேறுபட்டால் அதை அவரிடம் அவரிடம் மட்டுமே சொல்லுங்கள் பேசி இடைவெளியை குறைக்க பாருங்கள் இயலாவிட்டால் அதை ஒரு நிதர்சனமாக ஏற்றுக் கொள்ளுங்கள் உங்களை ஒரு சௌகரிய வட்டத்திற்கு வெளியே அழைத்து செல்லும் போதெல்லாம் மேலதிகாரியை தூற்றாமல் அதை ஒரு புதிய கற்றல் அனுபவமாக கொள்ளுங்கள் உங்களுக்கு இணக்கமான மேலதிகாரியை விட ஒரு கராறான ஆளிடம்தான் அதிகம் கற்பீர்கள் முன்னேறுவீர்கள் இதை புரிந்து கொள்ளுங்கள் அந்த ஆளுக்குத்தான் நம்மளை பிடிக்கவே இல்லையே எப்படி செய்வது, என்கிறீர்களா அவசியம் என்றால் அவசியம் பண்ண நமக்கு தெரியாதா என்ன எனக்கும் மோசமான பணி அனுபவங்கள் உண்டு ஆனால் இன்று அவற்றை திரும்ப நோக்கினால் நாம் எப்படி எல்லாவற்றையும் திரித்து புரிந்து கொள்கிறோம் என்பது தெரிவாக தெரிகிறது நமக்கு பிடித்த மனிதரின் பலவீனங்களை மறைத்தும் நமக்கு பிடிக்காத மனிதரின் பலங்களை மறைத்தும் நாம் பார்க்கிறோம் ஒரு எதிரி என்றாலே அவரின் வளங்கள் முழுவதும் தெரியணும் நம் மேலதிகாரியின் நற்பண்புகள் ஆக்கப்பூர்வமான திறன்களை அலட்சியப்படுத்துவதால் நம் கற்றல் குறைபட்டதாகவே நிகழ்கிறது உங்களுக்கு பிடிக்காத பாசிடம் என்னென்ன நல்ல விஷயங்கள் உள்ளன என்று நாற்காலி மாறி உட்கார்ந்து அவர் சுமைகள் சங்கடங்களை உணருங்கள் கடைசியாக ஒன்று நீங்கள் ஒரு மேலதிகாரியாக உங்களிடம் பணியாற்றுபவர்களிடம் எப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்று யோசியுங்கள் நம் குறைபட்ட பார்வைகள் உலகும் நன்றி வணக்கம்